ஒன்பது அபு வாயில் அப்துல்லாஹிபின் அவர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையின் போதும் எங்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருப்பார்கள் அவர்களிடம் ஒருவர் அபு அப்துல் ரஹ்மான் அலியுல்லாஹூன் அவர்களே தினமும் நீங்கள் எங்களுக்கு உரை நிகழ்த்திட நான் விரும்புகிறேன் என்று கூறினார் அதற்கு அப்துல்லாஹிபின் மசூது அலியுல்லாஹூன் அவர்கள் உங்களுக்கு சடை உயர்படுவதை நான் வெறுப்பதை என்னை தடுத்து விட்டது எங்களுக்கு சடை உயர்படுவதை பயந்து எங்களுக்கு இடை வெளிவிட்டு நபிசல்லும் அணிஹிசல்ல அவர்கள் உபதேசம் செய்தது போல் நானும் உங்களுக்கு இடை வெளிவிட்டு உபதேசம் செய்கிறேன் என்று கூறினார்கள் இரண்டு எட்டு இரண்டு ஒன்று